நாட்டி நைன் ஏர்களுக்கு வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பு அலை மேலும் வரட்டி இருமலை போக்க கூடிய எலிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க சீரகத்தை எடுத்து அதனுடன் பணம் கற்கண்டு சேர்த்து பவுடர் பண்ணிட்டு அரை அல்லது ஒரு தேக்கரண்டி வாயிலிட்டு நன்றாக சுவைத்து சாப்பிட்டு வந்தால் வரட்டி இருமல் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்